तापत्रय विनाशाय சச்சிந்தஸ்ோத்தியேத்தவே தாத்தயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா अन्वीक्षेत நுமீத்த விஷுாத்மா தே விஷயத்மணியன சர்வாரம் பரியம் விசுத்தாத்மா அன்வீக்ஷேத விசுத்தாத்மா அன்வீக்ஷேதன்னா தூய மன உள்ளவன் நன்கு கவனமாக வாழ்க்கையின் தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அன்வீக்ஷேத அணு ஈக்ஷேத அன்வீக்ஷேத அப்படின்னு அர்த்தம் முதல் ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் பகவான் என்ன சார்ந்திருக்கணும் ஈஸ்வர பக்தியோட பகவானால சாஸ்திரங்களில் உபதேசிக்கப்பட்டிருக்கிற ஸ்வதர்மங்களை அர்த்தகாமத்தை விரும்பாம மோட்சத்தை விரும்பி பண்ணணும் அப்படின்னு சொன்னார் இப்போ மேலும் அதை தொடங்கி சொல்கிறார் அப்படி பண்ண பண்ண என்னாகும் மனசு சுத்தமாகும் மனசில் இருக்கிற விருப்பு வெறுப்புகள் அலைப்பாயிற தன்மை சாஸ்திரத்துக்கு பேர் மல பேர் மலம்னு சொன்னால் ராகத்வேஷம் விருப்பு வெறுப்பு விக்ஷேபம்னு சொன்னால் ஒரு இடத்துல ஸ்திரமாக இல்லாமல் அலைஞ்சுட்டே இருக்கிறது அந்த ஸ்டடினஸ் இல்லாமல் இருக்கிறது ஆகவே விருப்பு வெறுப்பு குறைஞ்சு மனசில் ஒரு சாந்தி ஏற்பட்டு மனம் ஒருமுகப்படணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா சாஸ்திரத்தில் சொன்னபடி ஈஸ்வரனை சார்ந்திருந்து ஸ்வதர்மா அனுஷ்டானத்தை நிஷ்காமமாக பண்ணணும் அதைத்தான் பகவான் சொன்னார் அப்படி நிஷ்காமமாக பண்ணால் என்னாகும் மனசு சுத்தமாயி சுத்தமாகறதுன்னா என்ன அர்த்தம் மனசு அமைதியாக இருக்கும் விருப்பு விருப்பு இருக்காது இதையெல்லாம் கீதையில் பகவான் சொல்லியிருக்கார் மனசு சுத்தமாக இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எப்போ உனக்கு இந்திரிய விஷயங்களில் நாட்டம் இல்லையோ அப்போ மனசு சுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தங்கிறார் எதாகி நேந்திரியார்த்தேஷு நகர்மஸ்வனுஷஜத்தை சர்வசங்கல்ப சந்நியாசி யோகாரூடஸ்ததோச்சியதே இந்த ஸ்லோகத்தில் தான் மனசு சுத்தமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான அடையாளத்தை சொல்லியிருக்கார் பகவான் கீதையில் நாலாவது ஸ்லோகத்திலேயோ மூணாவது ஸ்லோகத்திலயோ சொல்கிற ஆறாவது அத்தியாயத்தில் சொல்கிற இங்கே விஷுத்தாத்மா அன்வீக்ஷேத்த விஷுத்தாத்மாங்கிறது கர்த்தா அன்வீக்ஷேத்தங்கிறது கிரியா வெர்பு என்னத்தை பார்க்குறது அப்படின்னா சர்வ ஆரம்ப விபரியம் அன்வீக்ஷேத எல்லா கர்மாவும் எல்லா கர்மாவும் நாம் பண்ணக்கூடிய அனைத்து கர்மபல முயற்சிகளும் அனித்யம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சர்வ ஆரம்பன்னு சொன்னால் அனைத்து செயல்கள் செயல்களுக்கான முயற்சிகளும் உண்மையிலேயே வெளியில் பாக்கியமான பலனை தரது கிடையாது விபரியங்கிறது நம்ம பணத்தை விரும்பி புல விரும்பி புரிகிற செயலெல்லாம் அதுக்கு நேர்மாறான பலனை கொடுக்கும் ஒருத்தன் பணத்துக்காக வண்டி அவ்வளோ உழைப்பாக அவனுக்கு பணம் கிடைக்காது அப்புறம் குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினச்ச ஏதோ பண்ணுவான் குடும்பம் சரியாகமையாது அப்படியே இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு அது கண்டினியூ பண்ணுமாங்கிறது சந்தேகம் ஆகையினால செயல்களின் பலன்கள் விபரீதமான பலனை விபரீதமான நம்ம ஆசைப்பட்ட மாதிரி கொடுத்துடாது நம்ம ஆசையெல்லாம் முற்றிலும் உலக விவகாரத்தில் நிறைவேறாது பொருளாதார முன்னேற்றம் புல நுகர்ச்சி இவைகளெல்லாம் துன்பத்தில்தான் முடியும் நாம் இன்பம் என்று நினைத்து கொண்டு துன்பத்திலே முடியும் என்பதை மன தூய்மையுடையவன் அறிந்து கொள்வான் எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னா தத்துவத்தியானேன மெய்ப்பொருள் ஆராய்ச்சியின் மூலம் தத்துவத்தியானம்னு சொன்னால் உள்ளதை உள்ளவாறு உணர்ந்து அதை ஆழ்ந்து சிந்திப்பது திருவள்ளுவர் சொல்கிறார் இல்லையா உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையாக பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு மனசு உள்ள வஸ்துவ யதார்த்த வஸ்துவை நல்லா கவனித்து பார்த்தா ஜென்மாவே இல்லாமல் போயிடும் உடம்போடே நமக்கு தொடர்பு இருக்காது அப்படின்னார் அஹ விசுத்தாத்மா சர்வ ஆரம்ப விபர்யம் தத்துவத்தியானேன அன்வீக்ஷேத இதில் இன்னும் சில விஷயம் இருக்குது தேகிநாம் விஷயாத்மனாம் குணேஷு சர்வாரம்ப விபரியம் அன்வீஷேத்த அதாவது தேகத்தை உடையவர்கள் தேஹினாம்னு சொன்னால் ஜீவானாம்னு அர்த்தம் உடலை உடைய ஜீவர்களுக்கு உடலோடு சம்பந்தம் உடம்போடு தன்னை ரொம்ப இணைச்சிக்கிட்டு உலக பொருள்களில் ரொம்ப இது பண்ணுறான் விஷயாத்மனாம் எப்போ பார்த்தாலும் என்ன சாப்பிடலாம் என்ன பேசலாம் அப்படி ஏதோ பேசுறது திட்டமிடாமையே செயல் மனம் போன போக்கில் சாப்பிட்றது மனம் போன போக்கில் பேசுறது மனம் போன போக்கில் பார்க்கறது ஒரு தர்மமான திட்டம் செயல்கள் விஷயாத்மனாம்னால் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சென்ஸ் ஆப்ஜெக்டோடையே கான்டாக்ட் வச்சுட்டே இருக்கான் விஷயாத்மனாம் அதோடு சேர்ந்திருக்கிறதுனால என்ன ஆகும்னா குணேஷு சர்வாரம்பரியம் குணேஷு குணேஷுன்னு சொன்னால் இங்கே வந்து விஷயேஷுன்னு அர்த்தம் விஷயாத்மனாம் விஷயேஷு சர்வாரம்ப விபரியம் இந்த உடம்பில் இருக்கிற ஜீவாத்மா இந்த உடம்போடு தன்னை ரொம்ப இணைத்து கொண்டு உலக பொருள்களில் ரொம்ப ஆசையோட செயல் புரிகிறபோது இவனுக்கு இவன் நினச்ச மாதிரி எல்லாம் நடக்காது அப்போ அவனுக்கு வந்து என்னாகும்னா மனசு வெறுத்து போகும் எனத்தையா சாப்பிடுவான் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இந்த உலகம் இப்படித்தான் இருக்கும்னு புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற தத்துவ தியானேன அன்வீக்ஷேத நன்றாக அதை சிந்திப்பானாக சாஸ்திரபூர்வமான அர்த்தம் இதனுடைய தாத்யம் என்னன்னா விவேகத்தை அடைவான் ஆக விவேகத்தையும் வைராக்கியத்தையும் ஒருவன் பெற வேண்டும் என்பதுதான் இதனுடைய சாரம் ரொம்ப அழகான ஸ்லோகம் அன்வீஷேத விஷுத்தாத்மா தேகிநாம் விஷயாத்மனாம் குணேஷு தத்துவத்தியான சர்வாரம்பரியம் அன்வீக்சேத விஷுத்தாத்மா தேகிநாஷாத்மனாம் மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்தில் உள்ள ஸ்லோகங்களின் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக